இது ஒரு நீண்ட வரலாறு மூன்று அறுத்திருக்கியது தொடங்கும் போது நல்ல சந்த நல்ல சந்தை இசை நூல் கையில் இருக்குமான அருமையா பார்க்கலாம் கட்ட விலக்கின் விட்டு முறை சொல்வாம். இது இதற்கு இப்பொழுது இதை சொல்ல போகிறோம் அதான் நுதலிப் பூகுதல் இலக்கணத்தில் என்ன சொல்வாங்க கேட்டா நுதலிப் பூகுதல் இன்னதை நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டு செய்வது செய்வது ஆகவே அதை சொல்லிட்டு வர அது இந்த பழக்கம் எல்லாம் இருபத்தி ஒரு படகத்தை தெரிஞ்சிட்டு என்ன சொன்னார் கட்ட விழு ஆனை களைது இந்த எல்லாம் கல்லானைக்கு கரும்பருத்தியது இதுவரைக்கும் நாம் சிந்தனை பண்ணோம் இப்போ அடுத்து போறோம் என்ன போறோம் பஞ்சவனி ரத்த மனர் ஏவிட்ட யானை விட மேவல குரத்தை துட்டகனை விட்டு எத்துழைத்த முறை சொல்வாம் பாண்டியன் மீது தமிழர்கள் ஒரு யானையை ஏவினார்கள் அந்த யானை ஏவியவுடனே அஞ்சு நான் பாண்டியன் பெருமானத்தில் விண்ணப்பித்தான் பெருமானே சேவகனாக வந்து அந்த யானையை அடித்தார் அந்த வரலாற்றை சொல்ல போயிருந்த சொன்னது தமிழர்களால் விடப்பட்ட யானையை பாண்டியன் வேண்டுகோளுக்கு இறங்கி எல்லாம் பெருமான் தான் ஒரு சேவகனாக வந்து அந்த யானையை அடித்தார் இதான் யானையை ஏன் சமன செய்யணும் எதனால செய்யணும் எப்படி செய்தா என்பதெல்லாம் தான் என்ன போயிடும் அரும்பகை ஒதுங்க தக்கரம் உருட்டி எட சாய்த்து முறை செய்வான் இப்போ விக்கிரம பாண்டியன் ஒருவன் அவன் காலத்து ஆட்சி அந்த ஆட்சியில என்ன செய்தான் இந்த இடையிலேயே அந்த பெருமக்கள் சொல்லிட்டு போட்டினுடைய ஆட்சி முறை மிகச் சிறப்பாக இருக்கும் ஆட்சி முறை உண்டுதான் நாட்டில் நடக்கிற அத்தனை நலன்களுக்கும் காரணம் அந்த ஆட்சி நெறியில் ஆனால் நாட்டில் அத்தனை தீங்குகளுக்கும் அதுதான் காரணம் என்று இன்னைக்கு நம்ம சொல்லல தொடர்ந்து சொல்லிட்டு வந்தான் மணிமேகலையிலே ஒரு அருமையான குறிப்பு மணிமேகலையில் மணிமேகலையை தேடிட்டே வர்றான் உதயநகுமரன் உதயகுமரன் உதயிடத்தில் அறவுரை சொல்லப்படுகிறது உதவி ஒரு பழிக்கரை போயிட்டா நிற்கிறார் பெண் அஞ்சாமல் சொல்றம் பேச ஆரம்பிச்சுட்டாடி பிள்ளையா இருந்தாலும் சைவசாந்தம் சைவசாந்த பொருந்தும் தமண சித்தாந்த கேக்குறீங்க வினையின் வந்தது வினைக்கு விளைவாயது பத்தின் பத்திடம் குற்ற கொள்கை இந்த உடம்பு யோகிதை சொன்னா என்ன வினையினால வந்ததுங்க இருக்கிற வரைக்கும் மேல எப்படி புனைவன நீங்க தினமும் போட்டு போட்டு குடிச்சாதான் பக்கத்துல பேசுவாங்க போட்டு குடிக்கல அல்லது சட்ட போட்டுகள் அவர் வர எட்ட போடுங்க எட்ட போடுங்க போடணும் அப்படிப்பட்ட யோகிதப்பா என்னெல்லாம் சொல்லி என் தத்துவம் சொல்றேன் இது முதல் முறை சொல்லும் தத்துவம் ஓ சரி ஐப்பருடைய திருவடிகள் என்ன செய்யும் பெருமானப்பரை வணங்கி வந்தா தொடர்ந்து இடையிடையே அப்படி சில நல்ல காரியங்கள் மகிழ்ச்சியெல்லாம் நடக்குமா கடைசியா பெருசா முட்டிப்பேரும் கிடைக்கும் அப்ப சுவாமிய சுவை அமுது ஊட்டி அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாரன் அடித்தளவே முடிவிலும் பயன் இடையிடையே பயன்படுத்தி ஆளாக்குற சுவாமியுடைய சுவை அமது ஊட்டி என்று ஒரு அருமையான பார்த்து கழித்து கலந்ததோ காதல் கசிவோடு காவிரி வாய் குளித்து தொழுது முன்னிந்த பத்தரை என்ன செய்வார் சுவையமது ஊட்டி அழித்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயாறன் அடித்தளவி திருவையாட்ட தேவாலான ஊட்டி நிறைவிலும் நமக்கு பயணி தருகின்ற பெருங்கருணை சரி இப்ப அந்த மாதிரி சொல்லிட்டா இரண்டாவது வருகின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா மணிமேகலா தெய்வம் சொல்வது மூன்றாவது மூன்றாவது அந்த மணிமேகலையே சொல்றான் இந்த மணிமேகல சொல்றேகாட்டு அருமையான அறவுரை கோல்நிலை திரியும் அரசன் தவறு பண்ணா நீன்பது கிரகங்கள் இருக்குது பண்ணும் அந்த கிராட்டம் கழியாது என்றேல் நீயும் போட அரசுடைய நன்மைகளுக்கு அத்தனைக்கு அடிப்படை காரணம் நீ இந்த நீ போய் ஒரு பெண்ணை தெரிவித்து அறிவுரைது செல்வி அரும் அருமையான ஆட்சி இதுவரையிலும் மக்களுக்கு கிடைத்த எல்லா வளங்களும் மென்மேலும் பெருகுது அதற்கு மாறாக இருக்கிற வறுமை என்பது ஒழிக்கப்பட்டேன் வறுமை என்பது நாட்டு அது மாதிரி அந்த நாட்டை ரொம்ப அற்புதமா காத்தானோ அசக்கரம் உருட்டியிட முறை செய்வான் பத்தரம் அனாதிய நித்தமரை ஆகம நெறிப்பயிர் வளர்ந்து பத்தியின் விளைந்த பயன் யாரும் துத்திட மனு நடத்தி வரு தூயும் அருமையான பாட்டு சந்தம் பண்ணுவா இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது ஒருமுறை பக்கம் நல்ல உலகியல் நெறியிலே அறங்கல் எல்லாம் தவிடும்படியாக செய்து சமய நெறியை காக்கிய அரசனுக்கு இந்துமையா கடலில் ஒரு பக்கம் உலகியல் பற்றியும் செய்யும் திருக்கோவில் திருமூல திருமந்திரம் முன்னவனார் கோயில் பூசைகள் மன்னருக்கு தீங்குடன கோவில் நல்ல வழிபாடுகள் நடக்கவில்லை என்று சொன்னால் சிறப்போடு பூசணி செய்யப்படாவிட்டால் என்ன ஆகும்னர் உனக்கு முதல கேடுனர் உல வைப்பாங்க முன்னவனார் கோயில் பூசைகள் முக்கியில் மன்னருக்கு தீங்குல அரசனுக்கு தீங்குற வாரி வளங்குன்றும் விளைச்சல் வராது நாட்ட நோய் நொடியெல்லாம் இருக்குங்க அப்படி வழிபாடு மிக சிறப்பாக இருக்கு அதெல்லாம் திருவள்ளுவனா மழை பெய்யாவிட்டால் சிறப்போடு பூசணி செல்லாது வானம் வரக்கு மேல் வானூலுக்கு மீது இந்த கோயில்கள் அருமையான விழாக்களும் இந்த நித்தியப்படியும் நடக்கணும் நல்ல உலகில் அருமையான அறநெறியோடு இன்னொரு பக்கம் திருக்கோவில்ல அருமையான வழிபாடு நடக்க முடியாது அப்படிப்பட்டவன் அவன் என்ன சின்ன மறு மறுவிதடியுரமான அருகு வட பக்கமுறை ஆலயம் எழுப்பி ஒரு இரண்டினையும் ஒரு விவர் சித்தர் திரு உருவு கண்டு பணி செய்தோடு நாளில் பாருங்க அப்பா காலத்துல எல்லாம் சித்தர் தோண்டி கல்யாணிக்கு கர்மரித்தினார் பையன் என்ன பண்ணாரு அப்பா காலத்தை நினைவு பண்ணி என்ன கோவில் இருக்கு சுக்கநாத வழிபட்டு வருகின்ற பொழுது அந்த கோவில் இருக்குது அந்த கோவில் தந்தையாருக்கு செய்த அந்த புண்ணிய பகுதி என்ன பையன் கட்டின கோவில் வழியாக அந்த அரச நிலையும் அந்த சமய நிலையும் தொடர்ந்து இருக்கும் அமைப்புக்கு அந்த உள்ள இருந்து பல காலம் புண்ணியம் பண்ணுவேன் நாமெல்லாம் எப்பாவது போறோம் கொஞ்சம் கடினப்பட்டுதான் வள வரணும் சின்ன கோவில் போகும் வர வரணும் இந்த பக்கம் இருக்கும் அல்ல வலமாலும் வளம் வராம வர முடியாது ஏன்னா படிச்சுட்டோமா அதெல்லாம் எல்லாம் லட்சத்திரெல்லாம் ஒரு மூன்று பிரகாரமாக எல்லாம் லட்சத்தராக பெருமான அருளி செய்த அருளிப்பாட்டை நின்று பையன் தான் காலத்துல கோவில் கட்டினா ஆகவே எல்லா லட்சத்தருக்கு சின்ன கோயிலும் கட்டினா இப்படி எல்லாரும் சிறப்பான அமைப்பா அப்பொழுது பொண்ணு என்னாச்சினர் செய்ய கதிரோன் செம்பியன் ஒருத்தன் கையான் அவன் வென்றி பயில் காஞ்சி நகர் உள்ளான் பொய்யமணர் கட்டுரை புறத்துறையில் நின்றான் மயில் மதிமாறனோடு மாறுபட நின்றான் நம்ம தமிழர்களுக்கு பகை தமிழரே தான் என்ன பண்றது நம்ம ஊழ்வினை தமிழகம் செய்த ஊழ்வினை அப்படியா இந்த மாதிரி பாண்டியனுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பாக சமயத்துறையிலும் சரி உலகில் துறையிலையும் எல்லாரும் பார்த்தாலும் பாண்டியர் ஆட்சி ரொம்ப அருமையான அப்படி இருந்தது எல்லாம் சொன்னாங்க இப்ப இந்த அதே நேரத்தில் காஞ்சிபுரம் வரைக்கும் தொடர்பு தானே காஞ்சிபுரத்தில் தங்கிட்டு அரண்மனையா வச்சுட்டு ஒரு சோழன் ஆண்டான் அவனுக்கு என்ன இந்த சமணர்கள் வந்து எப்படியே தூண்டி தூண்டி தூண்டி மெதுவா என்ன ஆனான் ஆன ஆனவுடனே பார்த்தான் இவனுக்கு பாண்டியனுக்கு தகராறு தர ஒருத்தருடைய ஆக்கொருத்த பொறுக்காம போறது பாஸ் பண்ண இந்த நேத்து ஒருவர் வேலை கிடைச்சிருக்கு சீக்கிரம் தர்மபுரம் தனியான திட்டம் வந்து இதெல்லாம் வச்சு பனிஞ்சு பாத பூஜை தனியான தருமனால கிடைச்சி போச்சு கிடைச்சு போதும் குறுகிய நேரத்தில் கிடைச்சிட்டு அதுக்கு என்ன பண்றது அதுக்காக நம்ம பையனுக்கு பேச்சு பண்ணலாம தவிர அதுக்காக வந்து கிடைச்சிருந்தே கிடைச்சிதான் என் பையன் மூணு வருஷம் உட்காந்துருக்கான அழுக்கார் ஒருவர் அது போல பாண்டியனுடைய செங்கோல் உயர் உயர்ச்சி உயர்ச்சி சொன்னா அந்த மாதிரி உயிர்க்கை சோழ நாட்டுன்னு இழிப்பு அதுக்காக புறம்பெண்ணான் சமன் சமயம் காரம் அதனால பார்த்தான் சரி நம்ம கண்ணு ரெண்டு அவிஞ்சாலும் பரவாயில்ல அடுத்த ஒரு கண் அவியணும் அந்தவா அது பெரிய சித்தாந்தம் இந்த சித்தாந்தத்தினாலதான் தமிழன் தமிழனாவே இல்லாமல் போனோம் அதனால என்ன செய்தான் கூட்டான் என்ன சமணெல்லாம் பூராவனுக்கெல்லாம் நெருங்கி வரணும் அதனால அஞ்சனங்கோவர்த்தனம் திரிகுடம் காஞ்சி குஞ்சரம் தையம் ஏம கூடமேனும் மஞ்சிவர் வரைகள் எட்டும் பைகுரும் அமனர் சமணர்கள் பெரும்பாலும் மலையை இடமாக கொண்டிருப்பாங்க எனக்கு ஏட்டா தங்கறதுக்கு அப்ப வந்து காலத்துல எல்லாரும் எனக்கு சைவம் தான் ஓங்கி இருந்தது இவங்க கொஞ்சம் ஒதுங்கிதான் வாழ முடியா இருந்தது இந்த அரசன் அவப்பொழுது அவங்களை தலை சாச்சான்னா குதிரையிடுவாங்க அரசன் தலை சாய்க்கல குதிரையிட மாட்டாங்க அல்ல இருக்கிறதுனா பெரும்பாலும் சமண கோயில முடிந்து அப்படி இருந்தாங்களாம் அந்த மாதிரி மலைகள் எட்டு மலை பக்கமும் ஞானத்தார் பெரும்பாலும் மல்ல தங்கிறது எங்க குடிக்கிறார் அவன் ஏன் தன்னுடைய தேவாரத்தில் குடிக்கிறார் பாண்டி நாட்டு அரண்மனைக்கு செல்லுகிறார் மங்கேக்கரசார் குளச்சரியார் அழைப்பினாலே உள்ள போறார் உள்ள போகின்ற பொழுது அவங்க எல்லாம் சுத்தி நிற்கிறாங்க அந்த ஆட்கள்லாம் இது சின்ன குழந்தை உள்ள போகுது போகும்போது மங்கேற்கிறது துடிக்குது நல்லபடியா அந்த தம்பி வந்து நல்லபடியா அந்த காரியம் முடியணுமே அந்த பெண்மை அதோடு கொஞ்சம் வருத்தம் அப்படி வந்தது இது குறிப்பில் குறிப்புணர்வாரை உரிப்பினர்கள் யாது கொடுத்தும் சொன்ன மாதிரி இது தெரியும் இந்த மாதிரிதான் வருத்தப்படுறான்னு அப்ப பாடினதான் பாட்டு மணி நேர் மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள் ஏன் கவலைப்படுறீங்க பானல்வாயன் என்று நீதி சின்ன குழந்தையா இருந்து பாண்டதுங்கிறதுக்கு சான்று இது பானல்வாயோரு பாலன் பால்மனும் பாடாத பையன் பெரிய அண்மனை ஆச்சு அவங்களுடைய சுற்றுச்சூழல் எப்படி வந்து தம்பி வெளியே போகும் நம்மால வேற அழைக்கப்பட்டதாச்சின்னு வருத்தம் அதுக்காக வரப்படாது பானல்வாயோரு பாலன் இங்கிவன் என்று நீ பறிவைதிடேல் ஏனர் ஆனை மாமலை ஆதி ஆய இடங்களில் பல அல்லல் தேர் எங்கெங்க மலை இருக்கா தங்கிட்டு எப்படி விடணும் அல்லவா ஆனை மாமலை ஆதி ஆய இடங்களில் பல அல்லல் தேர் ஈன கற்கியேனே இவங்களுக்கு நானும் சொத்தையா அப்படின்னு அடுத்த வரி மிக முக்கியம் முக்கியம் அதான் நிறுத்தின இனகற்களியேனலேன் இவங்களுக்கு என்ன எனக்கு பயன்படுக்கின்றவாய் அறநிற்கி ஆலவாய் அரனுடைய திருவுள்ளம் பெருமானுடைய திருங்கி இருப்பதனால இனகற்களியே நலேன் இதுக்கு என்ன பயம் இருக்குங்க அப்படித்தான் சொல்லி புறப்பட்டார் எங்க திருமறை காட்டிலிருந்து புறப்படுகின்ற பொழுதும் நாமக்கரசு குடிக்கிறார் சின்ன பையனாச்சு இது போகுது தெரியாதா இது போகுது போறேன் அடியன் இல்ல வேண்டாம் அடியன் போறேங்குது அடியன் போறேன் அப்படி இருந்திருக்கும் அடியன் போறனே அப்படின்னு இல்ல வேயு தோணி பங்கன் விட முண்ட மிக நல்ல வீணை தடவி அங்க பாடுதான் அந்த பாட்டு அதுல எதனால் நமக்கு முடியாதுன்னாரு ரொம்ப அருமையான பகுதி மிக நல்ல வீணை தடவி என்ன செய்த வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளவே புகுந்த அதனால் திருவுள்ளத்துல பெருமான் இருப்பதனால ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்பி ஆடன் வெள்ளி சனி பாம்பி ரெண்டும் உடனே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பாடிச்சு நான் தான் சொல்றது இந்த பாடம் படிக்கும் போது ஏழை அல்லது இந்த சனியோ வரும்போது படிக்கும் போது இந்த பின்னாடி இருக்கிற ரெண்டு அடி அழுத்தம் அழுத்தமா படிச்சுட்டு இருக்கிறோம் எது ஞாயிறு செவ்வாய் புதன்பி ஆடன் வெள்ளி சனி பாம்பி உடனே ஒன்பது கிரகங்களும் மிகவே இந்த ரெண்ட படிக்கும் போதே முதலடியும் படிக்கணும் மாசரு திங்கள் கங்கை மேலிந்து என் மூலமே புகுந்த அதனால் அந்த உளம்புவதற்குரிய ஏற்பாடு செய்யமே அது செய்தா நல்லது இந்த முதல் ரெண்டடி அப்படியே லேசாக விட்டு உளமே புகுந்த பெருமானுடைய திரு உள்ளத்தில் இருப்பதனால இந்த ஒன்பான் கோள்கள் என்ன அடுத்து வருகின்ற ஒன்பதோட ஏடு பதினெட்டோட உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உளமிய புகுந்த அந்த வரிதான் அன்றலை ஒரு பக்கம் நம்ம அஞ்சாம இருப்பதோடு கூட அந்த பெருமானிதம் உள்ளத்துல தேக்கும்படியான அந்த அக ஒழுக்கமும் நமக்கு வளர வேண்டும் முருகா முருகா அதுதான் நமக்கு ஆண்டவனார் அதுக்கு முயற்சி உலமே புகுந்த அதனால் எல்லா பாட்டையும் உழவே புகுந்ததனா உழமே புகுந்ததனால் அந்த உளம் பூந்தால் தூக்கங்கள் அதே நங்கியம் ஆனை மாமலையிடங்களில் பல அல்லல் தேர் முனிப்பினால் பாடலை பெருமானுடைய திருவருள் கருணை இருப்பதனால பாடி முருகா முருகா அதனால இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லா மலையிலும் இருந்தாங்க உடனே ஒரு கடிதம் போட்டோம் எல்லா மொழிவர்களும் கடிதங்கள் உடனே உடனே வரும்படியாக விண்ணப்பித்துக் கொள்கிறேன் அரசனுடைய ஆணை காஞ்சிபுரத்திலிருந்து எல்லாம் வந்துட்டு என்ன என்ன என்ன என்னன்னு பாண்டியா என்ன செய்யணும் நல்லது செய்யும் போது அது வந்து நாட்டுக்கு நன்மை விளையும் தீமை செஞ்சு தீமையும் வலிந்து எதிர்க்கணுமே தவிர ஆனா வளையும் கந்தபுராணத்துல விடையேறு படலம்னு ஒண்ணு இருக்கா உற்பத்தி காலத்தில் ஒன்னு அயனை திரைமீட்டது கூட ஒரு கால எல்லையில் ஒரு சந்தர்ப்பத்தினால் பெருமான் எழுந்து வந்தான் ஒரு வேள் செஞ்சி செய்யும் போது மந்திரங்களை சரியா சொல்லல சொல்லமுறைகளை கூட யோகா படிக்கணும் கூடுமானவரை நம்மால் முடிஞ்ச வரைக்கும் அப்படி வரும்புன்ற போது அந்த வேள்வியில இவர் வந்து மந்திரங்களை சரியா சொல்லாம சொன்னதுனால திடீர்னு அந்த வேள்வியில இருந்து ஒரு கிடா ஆட்டுக்கிடா வந்துட்டது வந்த வழியில வந்ததுன்னு சொன்னா பிரமாதப்படுத்துது இங்கே ஆட்டுக்கிடா ஆட்டுக்கிடாவா இல்லை பெரிய ஒரு கரடி புலி மாதிரி அது வேலை செய்யுது எல்லாம் இது பயந்துது அடுத்த விட்டு ஆம்பளை கூப்பிடுற அடுத்த விட்டு ஆம்பளை ஆம்பளையா இருக்கலாம் அடுத்து விட்டு ஆம்பளையை என்ன வந்தது முருகன் கிட்ட என்ன மாதிரி பெருமானே ஒரு ஆட்டுக்கிடா வந்ததுனா தம்பி வீரவாகு அப்படினர் அரியல் அருமையான தம்பி தங்க தம்பி அந்த கெடா என்னமா இருக்குங்க நேர போனார் அது காதை பிடிச்ச அப்படி எழுதிருந்த இடதுகையில இந்த கிடாதான அதுல ரொம்ப அருமையா இவருக்கு ஒரு குஷி அல்லவா இந்த கிடா பாவம் எல்லாரும் துன்பது சரி புண்ணியமான பட்டுப்படிதான்றுமையா கண்ட ஒரு படலம் போட்டு அவ்வளவு பெரிய நீண்ட கதையை சொன்னார் பார்த்த ஒரு கண்ணியில முடிச்சார் நான் அது அந்த முதல் தொடர் கூட குறிக்கல நெருப்பில் உதித்து நெருப்பு அந்த யாகத்தில் நெருப்பில் உதித்து செங்கட்கிட அங்கட்புவனம் அனைத்தும் அழித்து உலகம் செங்கட்கிடி அந்த நெருப்புல யாகத்தில் தோன்றியது உடனே தவறான முறையில் வந்த அந்த கிடாதுனால என்று அதன் மீதி வந்து எம்பிக்கும் நடத்தி விளையாடும் நாளா ஒரு படலை முடிஞ்சு போயிப்பா அயனை செரிசி படலம் நீண்ட படம் அகந்த உரைப்படி எழுத்து ஒன்று உகந்த பெருணவத்தில் உண்மை தொழிலை செய்வது எங்கன் என்று கோமானி ரெண்டு கண்ணி கந்த புலான பத்தாயிரத்து லட்சம் பாட்டு குரு ஒரு இருபது கண்ணில முடிச்சுட்டது யாரு எத்தனை பத்தாயிரத்தி ஐநூறு பாட்டுடைய கருத்து ரொம்ப அற்புதமானது அது மாதிரி யாகத்துல நன்மை வருகின்ற பொழுது நன்மை வரும் தீமதி தீமை வரும் எச்சரிக்கை அந்த மந்திரங்களை சொல்றோம் இனிமையா இருக்கும் அதனாலே இவங்க என்னன்னா அது கண்டே உரிய வேள்வியை செய்தார் செய்தார் ரொம்ப நாள் பெரிய குண்டமெல்லாம் போட்டு சூரபிரமன் செய்த மாதிரி வைத்து யாவரும் ஒருங்கு கூடி இருள்வடி கொள்வதைப்ப காவல்வல் அர்ணம் சூண்ட காஞ்சிமா நகர செய்தி அப்படின்னு எல்லாம் அப்படி வந்து உடனே அந்த கடிதம் விட்ட உடனே வந்துட்டாங்க வந்தவுடனே நேர அரண்மனை வாயில் வந்தாங்க அவர்களும் கையில மயில் பீல வச்சிருக்காங்க அரைக்கப்பட்டால் உள்ள போனாங்க ஆசீர்வாதம் மயில் பீலியில் வாழ்க அரதி வாழ்க நின் வெற்றி வாழ்க நின் ஆட்சி வாழ்க்கை அந்த மயிலர்களை வச்சு தரவிட்டு அடித்தது என்னவோ அப்படின்னு கேட்டு இது மாதிரி சொன்னார் சொன்ன உடனே அவர்கள் உடனே நிறைய அந்த யானம் செய்கின்ற பொழுது இந்த அபிஜார வேள்வின்னு சொன்ன அதாவது தீங்கு தருகிற வேள்வியில பயன்படுத்துல உயிர்கொலையும் இருக்கும் உயிர்கொலையும் ஒரு பாட்டு இருக்குது ஆட்டு தேவர் நாட்டு தேவர் தேவர் அந்த பாட்டில் நாட்டு தேவர் இன்னொரு தேவர் இருக்கு ஒரே பாட்டில் அதுக்கு என்ன பொருள்ங்கிறது ஆட்டுத்தேவர் ரெண்டு மூணு பொருள் உண்டு அதுல ஒரு பொருள் கேட்டா யாகத்துல போன அந்த ஆட்ட உள்ளதில் ஆட்டுத்தேவர் விதி வழி போகாமி நாட்டுத்தேவர் இருந்து இதெல்லாம் சொல்லி அதனையா திருவாச தலைவர் அதனால இவரில் அந்த உயிர்கொலை எல்லாம் செய்திருக்க முடியா கூட நான் மீண்டும் சொல்லணும்னு நினைக்க கூடாது இதான் சொல்லிவிடுறேன் உயிர்கொலை கூடாது அதுதான் திருவள்ளுவருக்கு கொலை வினையராகிய மாக்கள் புலைவினை தெரிவாரகத்து சொன்ன அருமையா ஒரு திருக்குறள் இந்த கொலை செய்து அதனால் வேள்வினை ரொம்ப கீழானவன் கொலை செய்கிறவர்கள் என்ன பண்றது ஆனா பரிமையல் உரையிறது போது என்னன்னு அவர் கொஞ்சம் மனுஸ்மிருதி வழி அது திருக்குறள் வந்ததுன்னு கருத்து அதுலதான் நாங்க கருத்து வேறுபடும் கருத்து வேறு பண்ணுவோம் ஏற்றுக்கொள்ள அவ மனுமிருதி கேட்டா மேல்வியில் என்ன தள்ளலாம் ஆடு ஈடுபடியா மாற்ற தள்ளலாம் இருக்கு ஆனா திருக்குள்ள என்ன பண்றாரு கொண்டு நன்று ஆகும் ஆக்கம் பெரிதனினும் சான்றோர்க்கு கொன்று ஆகும் ஆக்கும் கடை இந்த மாதிரி உயிர்கொலை செய்து அந்த வேள் வருவதால் தருவானாலும் சரி சான்றோருக்கு கொன்றாகும் ஆக்கும் கரை வேள்விக்காதது என்ன உதைக்குது என்ன முப்பது நாள செஞ்சுக்கிட்டு இருந்தா தப்பு கொலை வினையர் இது வேள்வியில எப்போ செய்யறான் அதை மறுக்கல என்ற சொல்ல வைக்க கொலை வினையராகி அதே தொழிலாளர் தப்புதான் உனக்கு வேணா கருத்தார்களா எங்களுக்கு அது கருத்து கருப்பு இதுல யார் மறுப்பா நன்றாக ஆக்கம் பெரிதும் அவர் தன் வீதி தரங்கழித் தொலைச்சாமான். அங்கல கருகூடி தான் வேற இல்ல. நன்ற ஆகும் ஆட்கம் பெருதெனினும் தான்றோர்க்கு கொன்றாகு மாட்கமடி. ஒரு எவ்ளோண்ணு வந்தாலும் சரி உயிர் கோல பண்ணி அதனால வரும்னா அதலாம் தூக்கிடறா. கறைgetElementById தான் அப்படிந்தாரு. இவர் பார்த்தார். அந்த குறளுக்கு உரே எழுதறார். பெருவேலர். இதெல்லாம் நாம தெட்டாவ கூட மறக்க மாட்டோம். அப்படியே இருக்கும் பெருமேல ஒரே. அப்படி தான் இருந்து ஒரு காலத்துல. நன்ற ஆகும் ஆட்கம் பெருதி எனினும் என்ன நன்றாக மாக்கம் தெரியும் தேவர் பொருட்டு வேள்விக்கண் கொலை செய்தால் அதனால் வரும் பெருஞ்செல்வம் பெரிதாயினும் சான்றோர்க்கு கொன்றாக மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது கொள்ளக்கூடாது அர்த்தம் இல்ல இல்ல உனக்கு ஒரு நன்மை கருதி இந்த மாதிரி அதிகமாக அந்த வேல்வியை அந்த இதை கொன்றால் அது தவறுன்னு சொன்னா, அது யாருக்குன்னு கேட்ட சாந்தோர்க்கு கொன்றாக மாக்கணும்